வணக்கம் நித்தம் ஒரு முத்து வழங்குவது முத்தாக உதிர்கிறது எழுதியுள்ள சரியா தவறா என்பதல்ல விஷயம் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் இருபது அடி நீளமும் பதினாறு அடி அகலமும் கொண்ட ஓர் அறை வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் உங்களது கட்டிட வடிவமைப்பாளர் பதினாறுக்கு பதினாறு அடி இருந்தால் போதும் என்று நினைக்கிறார் ஒரு கருத்து மற்றொரு கருத்தை விட சிறந்ததா இல்லையா என்பது விரும்பினீர்கள் உங்களுக்கு எது கிடைத்தது என்பதுதான் முக்கியம் ஒரு கட்டிட வடிவமைப்பாளர் என்ற முறையில் அவர் கொடுக்க விரும்பியதற்கும் வாடிக்கையாளர் என்ற முறையில் நீங்கள் அமைத்துக் கொள்ள விரும்பியதற்கும் இடையே இருந்த முரண்பாடு குறித்த விஷயம் இது சரி அல்லது தவறு நல்லது அல்லது மோசமானது சிறந்தது அல்லது மிகச்சிறந்தது என்பது குறித்த விஷயமல்ல இது கச்சிதமான பொருத்தம் மற்றும் இணைந்து இயங்குதல் குறித்த விஷயம் இது ஒரு சதுரம் எவ்வளவு சிறந்ததோ பட்டமும் அதே அளவு சிறந்ததே ஒரு சதுர மரக்கட்டை ஒரு சதுர குழியில் இருப்பதற்கும் ஒரு பட்ட மரக்கட்டை ஒரு வட்டக்கூழியில் இருப்பதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது பல்குத்த உதவும் குச்சி செய்யக்கூடியதை ஒரு புல்டோசரால் செய்ய முடியாது சில சமயங்களில் மிகச் சிறந்தது கூட போதுமானதாக இல்லாமல் போய்விடலாம் சூரியகாந்தி பூ அழகுதான் ஆனால் ஒரு ரோஜா தோட்டத்தில் அது ஒரு கலையாகவே கருதப்படுகிறது அமைப்பு ரீதியாக நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருவனை வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்துக் கொண்டால் அவனால் தாக்குப்பிடிக்க முடியாது பதவி அதிகாரம் மற்றும் நிர்வாக கொள்கைகளுக்கு பழகிவிட்ட ஒருவனால் அமைப்பு ரீதியாக இயங்கும் நிறுவனத்தில் சரியாக ஒட்டிக்கொள்ள முடியாது அப்படிப்பட்டவர்களால் பலர் வேலையை விட்டு விலக நேரிடும் கடைசியாக அவர்களும் வேலையை விட்டுவிட்டு ஓடி அவர்களுடைய திறமைகளில் எந்தவிதமான குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது சதுரமான கூலியில் வட்டமான ஆணி பொருந்தாது அவ்வளவுதான் நாம் யாரேனும் ஒருவரை வேலைக்கு அமர்த்தும் முன் அவருடைய படிப்பு தகுதி அனுபவம் புத்திசாலித்தனம் திறன்கள் மனப்போக்கு செயல்திறன் அனுபவம் வயது பாலினம் போன்றவற்றை பார்ப்போம் ஆனால் பதிலாக என் நிறுவனத்தின் கலாச்சாரத்தோடு இவரால் பொருந்தி போக முடியுமா என்ற கேள்வியை தான் நாம் கேட்டிருக்க வேண்டும் திருமணத்திற்கு பெண் பார்க்க போகும்போது பெண்ணின் தோற்றம் குடும்ப பின்னணி கல்வி பின்னணி மதம் சாதி போன்றவற்றை நாம் பார்க்கின்றோம் பதிலாக நமது குடும்பத்தோடு அப்பெண்ணால் ஒத்துப்போக முடியுமா என்றுதான் நாம் கேட்டிருக்க வேண்டும் அவன் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்பவனாக இருக்கலாம் அதிகம் படித்தவனாக இருக்கலாம் ஆரடி இரண்டு அங்குளம் உயரம் கொண்டவனாக இருக்கலாம் இருந்தால் என்ன அவனுக்கு தேவையெல்லாம் வீட்டிலிருந்து குடும்பத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண் ஆனால் நீங்கள் வேலையில் முன்னேற துடிக்கும் ஒரு பெண் இந்த ஒரு பொருத்தமற்ற தன்மையால் பிற அனைத்து விஷயங்களும் தவறாக போய்விடுகின்றன நீங்கள் நாக்கு ருசிக்காக அல்ல உடல் ஆரோக்கியத்திற்கே உணவு என்ற கொள்கையை கொண்டு ஆரோக்கிய உணவை மட்டுமே விரும்புபவர் நீங்கள் மனமுடித்த பெண்ணோ இரவு சாப்பாடு என்ற பேச்சை எடுத்தவுடனேயே தூக்குபவராக இருக்கிறார் தனிப்பட்டூர்மை என்பது கூட்டான அறிவு கூர்மையிலிருந்து வேறுபட்டது சதுரங்க விளையாட்டில் காலாட்படை வீரரை விடவும் குதிரை அதிக பலம் வாய்ந்தது என்பது உண்மைதான் ஆனால் நீங்கள் வெள்ளை காயை வைத்து விளையாடுகையில் கருப்பு குதிரையை விட வெல்லை காலாட்படை வீரன் பலசாலிதானே கச்சிதமான பொருத்தம் இருக்கும்போது ஒன்று கூட்டல் ஒன்று என்பது மூன்று ஆகும் இல்லையெனில் ஒன்று கூட்டல் ஒன்று என்பது பூஜ்ஜியம் ஆகிவிடும் நன்றி வணக்கம்